தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே சென்ற வாரம் முழுமையிலும் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் விபத்துகளுக்கும் நாம் விலைக்கு விட்டு பாதுகாக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவை நமக்கு அளித்திருக்கிற சொல்லி முடியாத மறுபடியும் நாம் நன்றி செலுத்து கர்த்தரை சோதரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நம்முடைய அத்து பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்பு சில வித பாகங்களை நாம் எல்லாரும் ஜிபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் எரிமையா தீர்க்கத்தரிசியின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் கர்த்தரிமே நம்பிக்கை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரிமேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்கிவான் என்று தீர்க்கத்தரிசி விதமாக இயேசு கிறிஸ்துதான் தன்னை சிர்சித்த கர்த்தர் என்பதை அநேகர் அறிந்திருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து மீது அதிகமான நம்பிக்கை வைக்காதபடி உலகத்திலும் உலக மனிதர் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைத்து இயேசுநாதனத்தில் விண்ணப்பம் பண்ணி வாழ்கின்ற மக்கள் நம்மவர்கள் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தரிமையின் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கின்றபடினால் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வரியவான்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாரையும் விட பாக்கியவான்களாக இருப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை தரப்படுகிறது கர்த்தருமே நம்பிக்கையாக இருந்து கர்த்தரிமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்குவான் தேவன் இயேசனாவான் தேவன் என்பதை நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் வாழ்க்கை முழுவதையும் அவர் மீது நம்பிக்கையாக வைத்திருக்கிற மக்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள் நாம் அப்படி இல்லாமல் பிடிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை மாத்திரமே நம்பி வாழ வேண்டும் அப்படிப்பட்ட மக்கள் ஆறு பாய்க்கிவார்கள் என்று சொல்லி தாமிழாம் அதிகாரி எட்டாவது வாசிக்கின்ற பொழுது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அடுத்த வசனத்தில் சொல்லி இருக்கிறத வாசிக்கலாம் அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஊராய் தன் வேறுகளை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் அறுத்துமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார் என்று சொல்லி அறை வாக்கு விதமாக சொல்லுகின்றது காலநிலைகள் மாறும் பொழுது விருட்சங்களுடைய நிலைகள் எல்லாம் மாறிவிடுகின்றது கனிவிருட்சிகள் எல்லாம் கனிவில்லாமல் போய்விடுகின்றது கால்வாய்களிலே தண்ணீர் இல்லாமல் போய்விடுகின்றது மக்களுக்கு செழிப்பில்லாமல் போய்விடுகின்றது அப்படிப்பட்டதான சூழ்நிலை மத்திலும் இவ்விதமாக தண்ணீரண்டலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரத்திலே வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் அறுத்தமின்றி தப்பாமல் கறி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லி யார் தெரியுமா கருத்தரை நம்பி இருக்கிற மனுஷன் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தவர்களுக்கும் இயேசுவை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் அப்படி வாழ முடியுமா மனிதர்களின் சார்ந்து வாழ்ந்தால்தானே உலகத்தில் பல நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் உறவுகளை விட்டுவிட்டால் எப்படி ஆகிறது சொல்லி மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து இருப்பதையே மக்கள் விரும்புகின்றார்கள் வேதம் சொல்கின்றது கருத்தரித்தன் நம்பிக்கையாக வைத்து கருத்தனேல் மனுஷன் பாய்க்குவான் என்று சொல்லியிருக்கின்றால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்பியிருக்கின்ற மக்கள் இதனிப்பொடையவர்களாக வாழ முடி மறுச்செளிவேந்த நமக்கு படிப்புகின்றபடியினால் அவர்கள் இப்படியே இருப்பார்கள் ஒன்றையும் சங்கீதம் ஒன்னாவது சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள அவசரங்களை வாசிக்கலாம் அவர்கள் துன்ப ஆலோசனை நடவலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் இரவும் மகதை வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் நீர்கால்வியின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதரா போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அரசனாகி தாவிதப்படி சொல்கிறார் எப்படி அவருக்கு அந்த வாழ்வு கிடைத்ததெல்லாம் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஹலு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஹரியானையிலே அரசனாக வீட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது எப்படியானது ஓட்டு போட்டு வரவில்லை பணம் கொடுத்து பதவி பிடிக்கவில்லை துன்மார்களுடைய ஆலோசனை நடவலும் வழியில் பரிசாரி மனிதர்கள் எல்லாருமே துன்மார்க்கமான வழியில் நடக்கிறார்கள் நமக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் போதவர்களாக இருக்கலாம் ரட்சிப்பின் வழியை விட்டுவிட்டு வேறொரு வழியில் நடக்கிற எல்லாருமே துன்பார்க்கமாக நடக்கிறார்கள் துன்மார்களுடைய வழியில் நடவாமலும் துன்மார்களுடைய ஆலோசனை நடவலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காராமலும் பிரியமான உலகத்துள்ள எல்லா மக்களும் பாவிகளாக இருக்கிறார்கள் எல்லாரும் துர்மாறமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் தெய்வீகத்தை பரிஹாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வழியில் உட்கார்ந்து கொண்டு கடவுளே ஆசிர்வதிக்கவில்லை என்று சொல்லி புலம்பாதபடி இதை வேத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலைய வேத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலின் ஒருப்பட்டு தன் காலத்திலே தன் கரியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு விதமான வழிமுறைகள் நம்ம கற்று தந்திருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கொஞ்ச கால மாத்திர ஆண்டர் மீது நம்பிக்கையாக வைத்து எல்லாம் சிறப்பும் செழிப்புமாக இருக்கின்ற வரையிலும் நம்பிக்கை வைத்துக் கொண்டு குறைவிகள் வரும் பொழுது ஆண்டர் விட்டு விலகு கொடுத்து விடாதபடி கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பதினேழாம் வாசிக்கின்ற பொழுது மனிதர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் எப்படி இருப்பார் என்று சொல்லி ஆவியான நம்பிக்கை வைத்து மாமிசமான புயபலமாக்கிக் கொண்டு கருத்துரை விட்டு விலகிற இறுதியம் மனுஷன் சமிக்கப்பட்டவன் என்று கருத்து சொல்கிறார் வாசிங்க அவன் அந்த வழியில் சரளையாய்ப்போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் மனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான் என்று சரி மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது பிரியமானவரே நம்முடைய நம்பிக்கை எல்லாமே நம்மை உண்டாக்கிற ஆண்டவர் மீது இருக்கட்டும் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை வைத்த வாழ வேண்டுமா வாழ்க்கை ஆசீர்வாதமாக செழுப்புடையதாக மகிமியுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றபடியால் உணர்வுகள் இறைவனையை நோக்கி பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும் என்கிற உணர்வுடைய மக்களாக மாற வேண்டும் என்று ஆவியன் சொல்லுகின்றார் அரசனாயி தாவிது தனக்கு நம்பிக்கை எப்போ ஆரம்பமானது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் இருபத்தி இரண்டாவது செங்கீதம் வசனத்தை வாசிக்கலாம் நீரே என்னை கற்பத்திருந்து எடுத்தவர் என்லைப்பாலை உண்மையில் என்னை நம்பிக்கையாக இருக்க பணி என்று சொல்லி அரசாகி தாவிரு கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை உண்மையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பணி என்று சொல்லி அரசன் சொல்லுகின்றார் பிறந்த பொழுதே தாயினுடைய பயிற்சியில் மடியிலே பால் குடித்துக் என்னை உமது மீது நம்பிக்கை வைக்க வைத்து விட்டீர் பிரியமான தேவ ஜனமே நம்முடைய நம்பிக்கைகள் யாருமீது இருக்கிறது என்பதை எறமக்கள் நன்கு உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று இரவினாகி ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையிலும் வேலைவாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது மூன்று நாலு வசனத்தை வாசிக்கலாம் இசரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவரிடே பரிசுத்தர் எங்களுடைய பிதாக்கள் மனத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்கள் விடுவித்தீர் என்று சொல்லி அரசாகி தாவித வாசிக்க நம்பினவர்களை விடுதலை ஆகிறதேவனாக இருக்கின்றார் பலவிதமான நெருக்கங்கள் வருத்தங்கள் கடன் தொலைகள் வியாதிகள் வறமைகள் துன்மார்களுடைய சாத்தானுடைய பிடியில் இருந்து இயேசுநாதருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த போதிலும் விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்பிக்கை முழுமையமாக இயேசு மீது வைக்கவில்லை அதனால் விடுதலை பெற முடியவில்லை என்று எதம் சொல்கிறது நம்பினவர்களை விடுவித்தீர் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்பின மக்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லுகின்றார் என் நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கின்றது பிரியமான தேவ ஜாதமே நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கட்டும் யாரு கேட்டால் எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தால் நெருக்குகள் வரும் வேதம் சொல்லுகின்றது காரணம் விடுதலை கிடைக்க வேண்டுமானால் ஆபத்துகள் நெருக்கங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாமே விடுதலை அவர்களை விடுவித்திருந்து அரசனாய் தாமதி போல நம்ம அநேக எப்படி சொல்ல முடியாது பெற்றிருக்கின்றோம் அதற்காக ஆண்டவரை நாம் சோத்தரிப்பு நம்பி இருப்பது இந்த உலகத்தை உண்டாக்கிற ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம் எவ்வளவு பெரிய படைகள் திரண்டாலும் சமுதாயமே திறனையை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அரசியல் அமைப்புகள் எளிமினாலும் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய உள்ளியார் என்பதை உங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் அதிகாரம் பதினாலு முதல் சில வசனங்களை வாசிக்கின்ற அந்த நாட்களிலே தேவனை நம்பியிருந்த ராஜா கோடி நாட்களிலே அவர்களுக்கு இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் எல்லாம் வந்தது என்று அவர் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் கர்த்தாக விரித்து கர்த்தனை தேவனாய கர்த்தாவே ஒருவரே ராஜங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர் கர்த்தாவே செதியை சாய்த்து கேளும் கர்த்தாவே கண்களை திறந்து பாரும் சனகரி ஜீவன தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லிணு வார்த்தைகளை கேளும் கர்த்தாவே அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளை அவர்கள் தேசத்தை நாசமாக்கி அவளை தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள மனு கைவே மரமும்ானே ஆகால் அவளை நித்து ஒருவரே தேவநாய கர்த்தன் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும் எங்களை அவர் கைக்கு நீங்களா லட்சியம் என்று விண்ணப்பம் இப்படி தேவ ஆலயத்திருப்பு எஸ்ஐ ராஜா ஒரு விண்ணப்பம் அணுகின்றார் விதமாக சீரியா தேசத்து ராஜாக்களுடைய படைத்தலைவன் விதமாக வந்து தூசித்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான் நீ நம்பியிருக்கிற ஆண்டவர் கைவிட்டு விடுவார் தெய்வங்கள் கருத்துக்கு தப்பி வைக்கவில்லை மேற்கொள்ளவில்லை அந்த ஜனங்களை விடுவிக்கவில்லை ஆக நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார் என்று எண்ணிக்கொள்ளாதே நீ உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் எனக்கு அடிமையாகி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் இசைக்கு அந்த கடிதத்தை வாசித்து எங்கே கொண்டு போனார் தெரியுமா ஆண்டவருடைய ஆலயத்தை கொண்டு போனார் என்று சொல்வது வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வார்த்தைகளை நம்புகிற ஒரு நம்பிக்கை தேவன் நமக்கு விடுதலை தருவார் என்று நம்பிக்கை இருந்தபடியால் தேவன் நம்முடைய ஆலயத்தில் வாசம் என்பதை அறிந்திருந்தபடியால் ஜத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நம்பியிருந்தபடியால் கடிதத்தை கொண்டு போய் தேவாலயத்திலே திறந்து வாசிக்கிறார் நம்முடைய நம்பிக்கைகள் செலவழிலே சோர்வடைய ஆரம்பித்து விடுகின்றன நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லையே எதிராள மேற்கொள்ளுகின்றார்களே தூசிக்கிறார்களே செய்வன வைக்கிறார்கள் அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்களே ஆண்டவருக்கு கண்ணில்லையா என்று கூட சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய தேவன்டைய காரியங்களை சொல்லும் பொழுது தேவன் அதை கேட்டு தலையிடுகிறார் என்று பரிசுத்த வேதவாக்கிய நமக்கு படிப்புகின்றது அனாதிபதியும் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கருத்தரங்கை நிற்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்பிக்கை வைத்து அவர்களின் விடுவித்திருந்த கல்லையும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நாம் எங்கள் தேவம் எங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறதான நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதை இற உணர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் அன்று சாதனா கேசாத்த என்பவர்களை அருந்தா தினேச்சார் பொறட்சியிலே உண்டு மனுவை இல்லாது போனால் அக்கினி சூழலை போட்டுவிடும் என்று சொன்னபொழுது நாங்கள் உத்தரவு சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை உண்டாக்கி ஆண்டவர் இந்த அக்கினி சூழலைக்கும் ராஜாவாகியமுடைய கரத்துக்கும் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படியே காப்பாற்றாமல் போனாலும் நெறி நிறுத்த நாங்கள் வணங்க மாட்டோம் நெருக்கம் வந்தோடனே இந்துக்களிடம் வருகிறார்கள் சமுதாயத்தில் நெருக்கம் வந்தோடனே பலபடி அங்கே சென்று விடுகிறார்கள் வரி கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் சாமியை கும்பிடாது போனாலும் வரியாவது கொடுத்துட்டு அமைதியாக இருக்கலாம் இல்லாட்டி போனா ஊரை விட்டு தள்ளி வைப்பார்கள் ஓத்தரம் பண்ணுவார்கள் இப்படித்தான் இன்றைக்கு எல்லாருமே மனந்திருமாரும் ஆகி கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று அவியாத சொல்லுகின்றனர் நம்பின விடு கோபம் அதிகமானது கட்டிகண்டு நெரு போட போனார்கள்ரு ராணுவதாம் மூணு வாலிபர்களும் நெருப்புக்குள்ளே ஆவி கொண்டு வந்தார்களாம் அவளோடு கூட தேவக்குமான காடுகின்ற காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் யார் மூலமாக தெரியுமா நமது மூலமாக ஆகினால் நமக்கு வருகிற நெருக்கங்கள் ஆபத்துகள் துன்ப திருமத்திலே நம்ம தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாக நம் அடைகின்ற விடுதலைகளை அவர்களை பார்க்கும் பொழுது மெய்யாகவே அவர்கள் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார் அவர் குரோகமாக எவன் செயல்பட்டால் அவருடைய வீடு எரிக்கலமாக்கப்பட வேண்டும் என்று சட்டமேற்றி நான் வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் மார்க்கத்தை அழைத்துவிட வேண்டும் என்று சட்டமேற்றுகின்ற தலைவர்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டுமா நம்மை உண்டாக்கிற ஆண்டவர் மீது எஸ்ஐகா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் போய் அங்க யாருமே கிடையாது யார் இருக்கிறார் தெரியுமா தேவன் இருக்கிறார் என்பதை நம்பியிருந்தபடினால் தேவனுக்கு முன்பாக கடிதத்தை விரித்து வாசித்தான் என்று நமக்கு அந்த நம்பிக்கை செலவில் இல்லாமல் தான் போய்விடுகின்றது இனங்கள் நான் வந்துவிடுகின்றது நம்பிக்கை பெருகட்டும் கருத்தரை நம்பிக்கையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனை விடுதலையாக்குவார் என்று சொல்லுகிற கடிதத்தை விரித்து முன்பாக விரித்து கர்த்தரன் வாசம் இசைவேலின் தேவன் ஆகிய கர்த்தாவே ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் கர்த்தாவையும் அது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவையும் அது கண்களை திறந்து பாரும் சனகரிப்பு ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளு மற்ற தெய்வங்களுக்கு கண்ணிருந்தால் காண முடியாது காது இருக்கிறது கேட்க முடியாது நம்முடைய ஆண்டவருக்கு கேட்கக்கூடிய காதும் காணக்கூடிய கண்களும் இருக்கின்றன நம்ம எவ்விதமான செயல்பட முடியுமே தவிர மற்றபடி நம்முடைய தியாகங்களுக்கெல்லாம் கடவுள் செயல்படுகிறது என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் விசுவாசமும் அதிகமாக யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலேயே கர்த்தன் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் செய்ய போகிறார் கர்த்தை அசிரியா ராஜா அந்த ஜாதிகளை அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே சுட்டு போட்டது மெய் தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேளியான மரமும் கழுந்தானே ஆகியால் அவைகளை நிறுத்து ஆக்கினார்கள் இப்போது எங்கள் கர்த்தாவே இது ஒருவரே தேவனாயி கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியம்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி லட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாலை ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது அன்று ராத்திரியிலே நாட்கள் பிந்தவில்லை பகலிலே ஜவம் பண்ணி இருக்கின்றார் சம்பவித்தது என்னவென்றால் ஒரு தேவதூதன் புறப்பட்டு அசிரியர் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஆறு பேர் சங்கடித்தானாலே தேவ ஜனமே ஒரு தேவதூதன் ஒரு லட்சத்தி எண்பத்தையாறு பேர் சங்கரித்திருக்க முடியுமானால் ஓராயிரம் தேவதூதன் இறங்கி வந்தால் இந்த உலகம் என்னமாகும் தெரியுமா எல்லாமே இல்லாமல் போயிடப்படும் அதை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய நம்பிக்கை யார் இருக்க வேண்டும் தெரியுமா நமக்கு உண்டாக்கிற ஆண்டவர் மீது இந்த உலகத்திற்கிற எல்லா மனுமக்களை உண்டாக்கிற தேவன் அவர்கள் நம்பவில்லை நமக்கு நம்பி இருக்கின்றோம் நம்பின அவர்களை விடுவித்தீர் என்று பரிசுத்த ஆவியார் அவர் சொல்லுகின்றார் ஐம்பதாவது சங்கீதம் பதினாலு இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கு அரசன் சொல்வதை வாசிப்போம் நீ தேவனுக்கு சோத்திரம் வெளியிட்டு உன்னதமானவருக்கு பொறுத்தவர்களை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையவுப்படுத்துவாய் அல்லேய கடவுள் மீது வச்சிருக்க நம்பிகளை குண்டி போய்விடாத பண்ணிவிட்டு செலுத்துவதற்கு யோசித்து கூப்பிடுப்பேன் ஆம் பிரியமான தேவஜன வியாதியாக இருந்தாலும் சரி பகையினுடைய சீற்றங்களாக இருந்தாலும் பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்து ஜெமப்பட வேண்டுமா அவர் நமக்கு விடுதலை கொடுப்பாரா நாம் அவரை மையப்படுத்த முடியுமா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்கள் பிரியமான தேவஜனமே நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகினால் தேவஜனங்கள் ஒன்றை குறித்து கலங்காதபடி எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் எவ்வளவு வியாதிகள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கையில குன்றிப் போகாதருங்கள் மருத்துவர்களிடத்தில் இருக்க நம்பிக்கை குறையலாம் மறுத்துடன் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் எங்களால் இது கூடாத காரியம் என்று தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது பெருகட்ட ரெண்டு நாளாக இருபதாவது அதிகாரம் வரை உள்ளவசங்களில் ஒரு சம்பவத்தை வாசிக்கின்ற இரண்டு நாளாக இருபதாவது அதிகாரம் கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைபடுவீர்கள் என்றார் பின்பவர்கள் முன்னாக நடந்து போய் கர்த்தை துடியுங்கள் அவர் கிருபை எண்ணுள்ள கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அதாவது மூன்று தேசத்து ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு படையெடுத்து வந்திருக்கிறார்கள் மக்கள் ரொம்ப பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கொஞ்ச பேர்கள் மாத்திருந்தால் மூன்று தேசத்து ராஜாக்கள் பெரிய கூட்டங்கள் அழைத்து விடுவார்களே அம்மோனியர்கள் அப்போது தேவனுடைய மனுஷன் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி விதமான ஆலோசனை சொல்லுகின்றார் யோசபாத் அரசன் மக்களுக்கு அதை புத்திமதியாக சொல்லுகின்றார் சொல்லும்போது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெகுவாவின் வண்ணாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகின்ற கருத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ன வார்த்தை சொல்லப்பட்ட தெரியுமா இத்த ராணுவத்திற்கு முன்னாலே பாடக்கூடிய பாடுகளை நிறுத்தி பாட்டு பாடிக்கொண்டே நில்லுங்கள் ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னது எல்லாருக்கு அது பைத்தியகாரத்தனமாக தெரிந்தது பாட்டு பாட சொல்றா இவர்களுக்கு தீர்க்க தரிசுகளை நம்மளும் அநேகருக்கு சில வேலைகளிலே தேவனுடைய மனிதன் மூலமாக வருகிற வார்த்தைகள் கொஞ்சம் அசட்டு தரமாக அது ரொம்ப பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு தனியின் தன்மையிலே இதெல்லாம் என்ன தெரியும் இதுக்கெல்லாம் ஆலோசனை சொந்த விருப்பத்தின்படி உறவினருடைய விருப்பத்தின்படி பெரிய மனுஷனுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது போய் தோல்வியை சந்தித்து திரும்பி வருகிறார்கள் உங்களுக்கு நம்பிக்கை என்று சொல்லுவது தேவனை மாத்திரமல்ல தேவனுடைய மனிதர்களை நம்ப வேண்டும் என்று யோசபாத்த அரசன் சொல்லுகின்ற தேவனை நம்புங்கள் தேவனுடைய தீர்க்களை நம்புங்கள் அப்போது சித்தி பெறுவீர்கள் பாடகர்களை நிறுத்த முடியாத நின்று பார்ப்பேன் குழுக்களை நிப்பாட்டி பாடல் வரமுள்ளவர்கள் எல்லாரும் பாட ஆரம்பித்தார்கள் இவர்கள் பாடி கருத்துரை துதி செய்ய ஆரம்பித்தவுடனே அங்கு எதிரே வந்திருந்தேசத்தாரு அம்மோதியர்கள் மோ அவர்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் வெட்டி எல்லாருமே அழிந்து போனார் என்று சொல்லி பிந்தி பாகத்தில் பாடி துடி செய்ய தொடங்கின ஒருவரை கர்த்தன் எழுப்பதனால் அவர்கள் வெற்றி தீர்ந்தார்கள் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் ஒருவரை கருத்து எழும்ப பண்ணிருந்தால் விழுந்தார்கள் நமக்கு பெரிய கூட்டங்கள் எழுப்பினாலும் சரி அவர்களுக்குள்ளே பகைமைகளை உண்டாக்கி பிரிவினை உண்டாக்கி அவர்களே ஒருவரை ஒரு அழைத்துக் கொள்ளும்படியான சூழல்லை அன்று உண்டாக்குவார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறபடியால் ஏற மக்கள் எந்த சூழலிலும் பயப்படாதபடி வாழ வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் இருந்து கொண்டே இருக்கட்டும் அநேகருக்கு நஷ்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது கொடிய வியாதிகள் வரும்போது நம்பிக்கைகளை நாம் தளர்ந்து போய் விடுகின்றது அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு உலகத்தாருடைய ஆலோசனை கேட்டு மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் அநேகர் கொண்டு போய்விடுகிறார்கள் அப்படி போய்விடக் கூடாது என்று வேதம் சொல்றது யோக பக்தனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம் யோகனுடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவரே கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் எப்போ சொல்றார் தெரியுமா வீடு நிறைய ஆஸ்திகளும் வீட்டை சுற்றி ஆடுபாடுகளும் மிருக ஜீவன்களும் பெருகி இருந்த உண்டான சந்தோஷத்தில் அவரது போன பிறகு அருமையான பத்து குழந்தைகளை செத்து போன பிறகு நடத்த வேண்டிய வயசு ஏழு ஆண் மக்களும் மூணு பெண் மக்களுமாக பத்து குழந்தைகள் ஒரே நேரத்தில் செத்து போனார்கள் செத்து போறது மாத்திரம் இல்லாமல் குசுரோகத்தை போன்று அழுகி நாற்று உதடுகளை தவிர மற்ற எல்லாமே அழகி விட்டது என்று சொல்லி வேலை அப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில மனைவியை தூசித்து உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே அவரை குற்றம் சாட்டி தூசித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே சொல்லுகிறார் அவர் என்ன கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் வச்சிருக்காரு போலியான நம்பிக்கை வச்சிருக்கிறோமா சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நம்பிக்கை கொண்டிருக்கின்றமா சூழ்நிலைகள் மாறும்படி நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படுதா என்பதை பரிசோதித்து பார்த்து கர்த்தரே நம்பிக்கையாய்கொண்டிருக்கிறமேதமாக எல்லாம் இழந்து போய் சரீரமெல்லாம் அழிய நாற்றமடித்த போதிலும் அவருக்கு ஒரு வாஞ்சு நம்பிக்கையுடைய மக்களுக்கு தேவர் மீது நம்பிக்கையா எங்கே போற தெரியுமா கடவுளை பார்க்க வேண்டும் நம்பிக்கை பெருக ஆரம்பித்து விடுகிறார் கடவுளை பார்த்து விட்டால் நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை பெருக ஆரம்பித்து விடுகின்றது பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை நம்பிக்கைகள் அப்படி மாற வேண்டும் என்ற ஆண்டவர் சொல்லுகின்றார் கடவுளை பார்க்க வேண்டும் ஏன் அவரை பார்க்க முடியாது என்னோடு கூட பேசுகின்ற ஆண்டவரை ஆவியிலே பேசுகின்ற ஆண்டவரை நான் ஏன் நேரடியாக பார்க்க முடியாது பார்த்து விட்டால் என்னுடைய என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இன்னும் பெருக வேண்டும் என்று அவை அனுமதி அதற்காக சில நெருக்கங்களையும் சில வருத்தங்களையும் சில வியாதிகளையும் சில வறுமைகளையும் சில இல்லாமைகளையும் இயலாமைகள் நம்மிடத்தில் அனுமதிக்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றேன் கடவுளை பார்த்து கடவுளோடு கூட வேண்டும் என்று விரும்பி ஆண்டமை அழைத்து இருக்கிறபடி நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் சோர்ந்து போயிடும்படி எனக்கு மாத்திரம் தானா இப்படி எல்லாரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்ன அப்படி அநியாயிச்சது புலம்பிக் கொண்டிருக்காதபடி என் மீட்பு இருக்கிறார் நான் அவரை பார்க்க வேண்டும் அதிகாரம் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் வருவதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே தியோபக்தன் திருக்க தரிசனமாக இப்படி சொல்லுகின்றார் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் அழகி போன பின்பு நான் என்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல கண்களே அவரை காணும் எனக்கு இந்த வாஞ்சியால் என்னுடைய உள்ள எனக்குள்ளே சோர்ந்து போகிறது ஹலோ இழந்து போன ஆடு மாடுகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கவில்லை செத்து போன பத்து பிள்ளைகளை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கவில்லை என்னுடைய அழகான சரீரம் இப்படி உருவிந்து போய்விட்டதே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை என் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியால் என்னுடைய உள்ளந்திரிகள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது பிரியமான தேவஜனமே நம்முடைய நம்பிக்கைகளில் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்யுங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரு முறுக்கின்றது முறையிடுகிறது பின்னிட்டு பார்க்கின்றது சமூகத்தை மீறுகிறது இப்படிப்பட்டதான துணிகரமான பாவங்களுக்கு நாம் அடிமையாகி காத்துக் கொண்டிருக்காதபடி பாக்கியவருடைய வரிசை விட்டு விலகி போகக்கூடிய கொடுத்து விடாதபடி கருத்தர்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவா ஹால அலுய்யா அவர் என்று இருப்பேன் காரணம் என்ன நான் அவரை பார்க்க போகிறேன் இப்படி பார்க்க வேண்டும் என்பதை ஒரு அமைச்சரை பார்த்தால் வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பேங்கில் கடன் கிடைக்கும் என்னெல்லாம் மக்கள் மனிதர்களை பெரிய மனிதர்களிடக்கின்றார்கள் தேவரை பார்த்தால் என்ன கிடைக்கும் என்பதை தேவ ஜனங்கள் அறியாதபடினாலே அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துள்ளது அதற்காக நேரம் செலவழிக்கிறது கடவுளுடைய சமத்திலே காத்திருக்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் என்ற உணர்வுகளே குறைந்து போய் கொண்டிருக்கின்றது அதை மாற்றிக்கொண்டு நம்ம ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக யோகோதமாக ஆண்டவரை பார்த்து விடுகின்றார் வாசிக்கல நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் காதி குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என்னுடைய கண்களுமை காணுகிறது கண்டதும் வியாதிகள் மாறிவிட்டது அவரை தூசித்து அவரை நண்பர்களுக்காக ஜெபம் என்ன வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார் கருத்தரை காணும் பொழுது பிரசனத்துக்குள் போகும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நம்முடைய தவறுகள் நம்முடைய அறியாமைகள் நாம் யார் யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் மரந்தலை வருகின்றது இப்ப நமக்கு யாராவது நம்மளை பேசிட்டு வயிறாக்கிய உள்ள அப்படியே பொத்து வடிஞ்சிடுறார் கண்டா முகத்தை திருப்பி கையிட்டா கூட சோத்தர் கொடுக்கிறது கிடையாது இதெல்லாம் எவை காட்டுகிற தெரியுமா தெய்வீகத்திற்கு அப்பாவே நான் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகின்றது காடுகின்ற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கின்றார்கள் வாசிக்கலாம் யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவதுக்காக வேண்டுதல் செய்த போது கருத்தரவர் சிறையிருப்பை மாற்றினார் அநேகருக்கு சில சிறையிருப்புகள் வந்திருக்கின்றது சில வேதனைகள் தீர்க்கக்கூடாத சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஏன் என்று சொல்லி தருகிறதில்லை தங்களை பகைத்தவர்களுக்காக ஜபம் பண்ணாத மனநிலை தங்களை சபித்தவர்களை ஆசீர்வதிக்காத மனநிலை ஒப்புரவாக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனநிலை அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடியினால் அப்படியே இருந்து கொண்டு கடவுளைத்தான் வாஞ்சிக்கின்றோம் கடவுளுக்குத்தான் ஆராதனை செய்கின்றோம் யோபுக்கு ஆண்டு தரிசனம் கிடைத்தோடு என்ன சொன்னார் தெரியுமா உன்னை உன்னை பண்ணு ஜம்ளுக்காக ஜக்காக ஜத்தில் சொன்னுடையாக ஜம்னது யோனுடைய சிறையிருப்போபத்தன் இருந்த எல்லாவற்றையும் எல்லாம் கர்த்தனவருக்கு தந்தினார் ஆயிரம் ஆடுகளுக்கு இரண்டு ஆடுகள் ஐநூறு ஏறுமாடுகளுக்கு ஆயிரம் ஏறுமாடுகள் இப்படி எல்லாமே இரண்டனையாக கொடுத்தது மாத்திரமல்ல செத்து போன குழந்தைகளும் அறுவடை பிறக்க ஆரம்பித்தது ஆயுத காலம் நீட்டி கொடுக்கப்பட்டது என்று செலுத்திய கடவுளை காடுகின்றரிதென்பதை இரமக்களாகிற நன்கு உணர்ந்து சமயங்களை வீணாய்க்கழிக்காதபடி துணாற்களுடைய ஆலோசனை நடவலும் பாவிலுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசகார உட்கார உட்காராமலும் கருத்து பிரியமாயிருந்து இரவும் பகலைய வேதத்தில் தியாகமாக இருக்கிற வன்சன் பாய்க்கிவான் அவன் நீர்கால் வருப்பட்டு தன் கரிய தந்து இலை உதிரெல்லாம் ஆலோசனை தெரியுமா எல்லாம் படிச்சிட்டு காத்தில பறக்கிலே சண்டை கிளாஸ்ல உப்பு மனசுல இருக்கு இப்ப அதுக்கெல்லாம் மனசு இடம் கொடுக்கிற எங்கயா நேரம் இருக்குற இருக்கு தெருல கூத்தாடு பார்க்க நேரம் இருக்குது பொழுதுபோக்காக பணி பரிசாசம் ஆர்மிப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு பெருகட்டும் அந்த ஆசையை நமக்கு தருவதற்காக தான் சில நெருக்கங்களை சில சிறையிருப்புகளை நமக்கு தந்து அதிலிருந்து விடுதலை பெற முடியாத தவிப்புகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவ ஜனங்கள் தேவனை பார்க்க வேண்டும் நாம் தவறு செய்யவில்லைதான் ஏன் வேதனை தேரவில்லை ஏன் கடந்த மாறவில்லை ஏன் கண்ணீர்கள் மாறவில்லை ஏன் நிந்தைகள் அவமானங்கள் மாறவில்லை என்பதை உணர்ந்து எறமக்கள் ஏதமாய் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட நம்முடைய இதயத்தை மாற்றுவோமாக அலலுயம் அலலுயம் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்த போதிலும் கூட பேசின போதிலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளே இருந்ததா சிவப்போதெல்லாம் பேசிட்டே போவார் போல ஏ ஆண்டவரை வீட்டுக்கு வந்தோடு கூட பேசக்கூடாதா என்று சொல்லி வாஞ்சியோடு கூட காத்துக் கொண்டிருந்தாராம் ஆண்டவர் அவருடைய வீட்டை தேடி போகின்றார் பல நூற்று கணக்கான பிறகு இயேசுநாதர் மனிதனாக இந்த உலகத்திற்கு தோன்றி வந்த பிறகு தம்மை பின்பற்றி வந்த மக்களத்தில் ஒரு நாள் இப்படி ஆண்டு வரி சொல்லுகின்ற அறியோவான் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் பிதாவாகி ஆபருகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு கடிகூர் தான் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு அது ரொம்ப விகரப்பமாக இருந்தது அவர் யார் என்று அறியாத செய்தார்கள் ஆன் பிரியமான தேவ ஜனமையை நமக்கு அந்த அறிவை தந்திருக்கின்றார் அவர்தான் உலக ரசர் அழிய நம்மை பாவத்தின் அடிமை திறந்து வீட்டெடுத்தர் அவர்தான் என்ற அறிவை நமக்கு தந்தது மாத்திரமல்ல மற்ற ஜீவனை கொடுத்த அன்பிலும் மேலான அன்பு வேற ஒன்றுமில்ல என்று இரையேசி சொல்லி இருக்கிறபடி அவ்வளவு அதிகமாக நடத்தினவர் அன்பு கூர்ந்திருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் இறைவன் மீதே இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் போதுமானவர் எல்லாம் போய்விட்டால் அவர் திருப்பி தரமுடியும் என்கிற நம்பிக்கை நடைத்தில் பெருகுமானால் அந்த நம்பிக்கை நம்மை ஜெயம்பரச்சியம் என்பதை உங்களுக்கு அறிவித்து நம்பிக்கை இல்லாதபடினால் விசுவாசம் இல்லாதபடினால்தான் அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை ஆகினால் அப்படி விசுவாசம் என்று பெருக வேண்டும் நம்பிக்கை அதிகமாக வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறதற்காக ஆண்டவரை நாம் சோத்தரிப்பு சகிற ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது உசரத்தில் வாசிக்கின்ற பொழுது விதமாக செல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் ஆண்டர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் ஏராளமான பேரில் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையுடைய எங்கே போய் அந்த நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்க்கத்தரசி சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் மா மக்கள் ஆண்ட தேடுகிறார்கள்ருக்கும் தெரியும் ஆனால் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் தெரியும் வேதம் சொல்லுகிற நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்குள் திரும்புங்கள் நன்மை தருவேன் ஆன்மீகத்திற்கும் சரீரத்துக்கும் ஆசீர்வாதத்தை தருவேன் ஆன்டுதலை சரத்தில் விடுதலை பற்றி ஆசீர்வாதமாக வாழ முடியும் நம்பிக்கையுடன் எங்கே வர வேண்டுமா பாதுகாவலான இடத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகின்றது இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்னு இரண்டு வசங்களை வாசிப்போம் அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது நகரம் நமக்கு உண்டு அதற்கு மதிலும் அருணுமாக ஏற்படுத்துவார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசர்களை தரவுங்கள் என்று சொல்லிய பரிசுத்தவர் சொல்லுகின்றார் அக்காலத்திலேதேசத்திலே பாடப்படும் பாட்டாவது பிளனான நகரம் நமக்கு உண்டு லட்சியப்பையே அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார் அங்கு உள்ள போகிற மக்கள் எல்லாம் ரஷ்யப்படுவார்கள் என்பது அதனுடைய பொருள் ரட்சிப்புதான் அதனுடைய பதிலும் அருணுமாக இருக்கின்றது அங்கு போகின்றவர்களுக்கு அந்த அரணுக்குள்ளே போகின்ற மக்களுக்கு ஆன்மீக ரட்சிப்பு கிடைக்கின்றது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவென்தான் இன்றைக்கே தருவன் என்று எழுதியிருக்கிறபடினால் பாவமன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை கிறிஸ்தவ மதத்து குறைந்து போய்விட்டது அந்த மாஞ்சி இருக்குமானால் அந்த லட்சிப்பு எங்கே கிடைக்கும் என்று தேடி கண்டுபிடித்ததை பெற்றுக் கொள்வதற்கு மனவர முடியும் உலக பிரகாரமான நன்மை கிடைக்கிறது போதும் தானே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நன்மை தருவேன் தேவ ஜனமே நம்பிக்கையுடைய சிறைகளே என்று சொல்லி சொல்கின்றது ஆண்டவரின் இவர்தான் என்று நம்பிக்கொண்டிருந்த போதிலும் பாவ சிறைக்குள் இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகின்றது அரணுக்குள்ளே வாருங்கள் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுக்கப்படும் ரட்சிப்பு எங்க கொடுக்கப்படுறது தெரியுமா அப்போசு ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாசிக்கலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் கருத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்து எழுதியிருக்கின்றது போல ரட்சிப்பை அதற்கு மதிலும் கொடுத்திருக்கின்ற ஒரு பரிசுத்த நகரம் பரிசுத்த சபை உலகத்தில் உருவாகப் போகின்றது என்று விவசாயத்திற்கு தரிசை விதமாக சொல்லுகின்றார் அருமையான தேவஜானமே நாம் அந்த அரணுக்குள் வந்திருக்கின்றோம் ஆன்மீக ரட்சிப்பை அடைந்திருக்கின்றோம் அலுவியம் உலகம் தரக்கூடாது ஒரு பெரிய சமாதானத்தை அடைந்திருக்கின்றோம் எத்தனை கோடி செலவு கொடுத்தாலும் பல பணம் கொடுத்தாலும் உலக பிரகாரமான நன்மைகளை வாங்கிக் கொள்ளலாம் வசதியை பெருகிக்கொள்ள அடைந்து கொள்ளலாம் போய் பணம் கொடுத்து சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் அந்த அரணான பட்டணத்துக்கு ரஷிப்போயே மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் என்று சொல்லியிருக்கின்றது போல அந்த அரணுக்குள் வரவேண்டும் என்று தீர்க்கத்தரிசி ஆகிய சகரியாவை கொண்ட ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் நன்மையை தருவேன் அது என்ன வெளியே கொண்டு போவதற்கு சாத்தாரணமாக போராடுகிற காலமாக இருக்கிறது அநேகருக்கு இதுதான் சபை என்பதை கேள்விப்பட்டிருந்த போது தீவிரமாக போராடுகிறதை காணுகின்றோம் போராடுவான் என்று வேதமும் சொல்லுகிற நாகவும் தீர்க்கத்தரசின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் படிவாசிக்கலாம் நாகவும் தீர்க்கத்தரிசின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் சிதறடைக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் சிறப்படுத்த தரிசி விதமாக சபைக்குள் இருக்கிற மக்களுக்கு அரணுக்குள் இருக்கிற உங்களையும் வெளியே கொண்டு போவதற்கு விரும்புகிறான் சிதறடைக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் சபையின் க்கியாதுகாது வெளியே உனக்கு ஆலோசனை சொல்ல ஆள் கிடையாது உனக்காக ஜபம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாது உன்னை பாமத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் ஆகையினால் வெளியே சென்று என்று சொல்லி எச்சரிக்கிறது சிவரடிக்கிற முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியே காவல் பண்ணு சாத்தான் எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி உன்னுடைய உள்ளத்தில் வருகிறான் என்பதை அறிந்து அப்படி வருகின்ற இடத்தினை காவல் பண்ணு சிந்தனையின் மூலமாக பார்வையின் மூலமாக பேச்சின் மூலமாக எண்ணங்களின் மூலமாக காவல் பண்ணு அரை கட்டியாய் கட்டிக் கொள்ளும் மனதை உறுதியாக தைரியமாக வைத்துக் கொள் அவர் இடம் கொடுக்காத அவிசுவாசமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடாதே அரை கட்டியாய் கட்டிக்கொள்ளும் பலனை மிகவும் சிறப்படுத்த ஆவிலம் நிறைந்து ஜெமித்து ஜெவித்து பலத்தை புதுப்பித்துக் கொள்ள அரணுக்குள்ளே தொடர்ந்து காக்கப்படுவாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சனமும் அழிந்து போகக்கூடிய காவல் தரப்போகின்றது அதற்கப்புறம் நமக்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தலாகவும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்து வாசனத்தை எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினால் என்று சொல்லி போசனாய் சொத்து யோவாங் கண்ட தரிசனத்தை எழுதி வைத்திருக்கின்றார் சென்ற ஒரு கூட்ட மக்கள் இப்படிப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருப்பார் என்று சொல்லி சொல்ல தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர் ஏனில் என்று அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசுகாரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிறீர் ரெட்டிப்பான நன்மை தருவேனதை இன்றைக்கே தருவென்று சிறியறை வாக்கு சொல்கின்ற தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக் பொழுது இந்த ரெண்டு பதவிகள் நமக்கு கிடைக்கின்றன ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் வாழ்கின்ற ஒரு வாழ்வு கிடைக்கின்றன வெட்டிப்பான நன்மைகள் எங்கே கிடைக்க போறது தெரியுமா அரணுக்குள் வருகின்ற மக்களுக்கு கிடைக்க போகிறது ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்க போகின்றது அகிலேறு தேவஜனங்களாகி நம்ம அரணுக்குள் வந்திருக்கின்றோம் நம்மை சிவரடிப்பதற்கு நம்முடைய எதிராளி ஆகிய விசாசம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போய் தேவரை விட்டு பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வந்தது போல இன்று சபை விட்டு வெளியே கொண்டு போவதற்கு சாத்தான் பலருடைய உள்ளங்களை ஏவுகின்றான் கவனமாக இருந்து லட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ணமான சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக கவனமாக இருங்கள் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பதிலே கொண்டி போகாது இருங்கள் சில மனிதர்களுடைய உதவிகளிடையே வரும்பொழுது ஆண்டவரை பற்றி வெறுக்க மனநிலை ஆண்டுடைய மனிதர்களை அற்பமாக திருச்சி மென்பிள்ள அர்ப்பமாக நிலைமை என்ன இருந்தாலும் சொந்தக்காரங்க எனக்கு உதவி என்ன இருந்தாலும் ஊர் மக்கள் தான் எனக்கு உதவி செய்தார்கள் இந்த ஆண்டுகளுடைய கருத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை நம்மளை கொண்டி போகாதிக்கட்டும் பிரியமான தேவஜானமே சாத்தானுடைய தந்தர்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவையிருக்கின்றது போல சாத்தான் தந்திரமாக ரட்சிக்கப்பட்ட மக்களை எடர வைப்பதற்கு போராடுகிற காலமாக இருக்கின்றபடினால் தேவச்சனங்கள் தெளிவுள்ளவர்களாக நம்பி இருக்கிற நம்பிக்கையில கொண்டே போகாத அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லாரும் பணிகை செய்யக்கூடிய அளவுக்கு சூழல் வந்தாலும் யோ பக்தன் சொன்னது போல நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் பார்க்க வேண்டும் யாரையும் பார்க்க போக கூடாது கடன்பட்டா சொந்த காரணத்தில் நம்முடைய கடவுள் ஒண்ணு தரித்தர கிடையாது அவர் இல்லாம இருந்து எல்லாவற்றையும் உண்டு போன வல்லமுள்ளவராக இருக்கிறார் வெள்ளி மெயினுடையது பொண்ணு மெயினுடையது என்று அவர் சொல்லி இருக்கிறபடி நான் ரெட்டி பாட நன்மைகளை தருவதற்காக நம்ம அழைத்திருக்கிறார் நன்மைகள் தந்தீடை களி தாரி முன் மாறி மேல் வங்கீரங்கு hero bai ஜனமேவன் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே கொன்று போக வேண்டும் என்று சந்தேகங்கள் எல்லாம் மாற்றிவிட்டு கருத்தர் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் எழுதியிருக்கின்றது போல நமக்கு முன்னால் கடந்து போனவர் நம்பிக்கைகள் எல்லாம் அவரின் கொன்று போட்டால் நம்பிக்கையாக இருப்பேன் அவ்வளவு மோசமானது உள்ளத்திலே பெருகட்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் காட்சியடிக்க கருத்திற்காக காவலாக இருக்கின்ற தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி இருக்கின்றபடினால் நாம் பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட தேடி கண்டு எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவாவிடத்திலே ஆண்டவர் போய் ஆண்டவரோடு பேசின பிறகு ஆபரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் என்று இருபத்தி நான்கு ஆண்டுகளாக குழந்தை பதக்க வாக்குத்தம் நிறைவேறாமல் இருந்த பொழுது என்னைக்கு ஆபரகாமுடைய வீட்டுக்கு ஆண்டவர் கடந்து சென்று ஆபரகாமோடு புசித்து அடுத்த வருஷத்திலே இதாக சார்பந்தரித்து ஒரு குமாரை பெற்றால் என்று பரிசுத்தெருக்கங்கள் துன்பங்கள் வியாதிகள் வாஞ்சியெல்லாம் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கட்டும் அந்த நம்பிக்கையிலே நாம் பெருகும்போது நிச்சயமாக நம்மை கடவுளை ஆசிர்வதித்து பெருகை செய்வார் என்று பரிசுத்த வேதன் சொல்லுகிறது இங்கே சங்கீதம் முப்பத்தி ஒன்று வாசிக்கின்ற பொழுது ஆண்டுதிறமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரியது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் முன்பாக உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுப்புவதற்கு முன்பாக உண்டு பண்ணி வைத்திருக்கிற உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அலே லுயோ நமக்கு கண்ணுக்கு போனாலே இந்த உலகம் தான் தெரியும் தோப்புகள் காடுகள் ஆடுகள் மாடுகள் வீடுகளில் தான் நமக்கு தெரியுதல் அழிந்து போகக்கூடிய மனு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அது யாருமே கண்டுகொள்ள முடியாது அதை குறித்து அப்போ சுத்த போல் குருந்த சபை யாருக்கு நிறுவம் எழுதும் பொழுது பொண்ணு குருந்தி இரண்டாம் ஆறு ஒன்பது பத்து வசனங்களில் எப்படி சொல்லுவதை வாசிக்கலாம் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்புகளுக்கு ஆயத்த மனிதவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் அது மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவினால் வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை மாறாய்ந்திருக்கிறார் என்று சிறுவர் சுத்த பவுலு விதமாக எழுதுகின்றார் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு ஊர்களுக்கு ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் அவைகள் தேவன் வைத்திருக்கின்றவர்களை பார்க்க வேண்டும் போவதற்காக ராணுவ வீரர்களை அறிப்பியிருந்தார் எலிசாவினுடைய வேலைக்காரன் பட்டணத்துக்குள்ளே கடைகி ஜாம வாங்க போகும் பொழுது அங்கு யுத்த காலம் என்று சொல்லி காலம் வைத்து எப்படி சம்மர் காலத்துல தான் யுத்தங்கள் எல்லாம் செய்வார்கள் போல தெரிகிறது பின்னியல் அவரோ அப்பதான் ராஜாக்களா இத்தே டிக்ளேர் பண்ணிருவாங்க போர் தொடுக்க போற சண்டையெல்லாம் இப்ப ராக்கெட்ல போய் ஆளெல்லாம் ஆயத்தம் ஆயிடுவாங்க இப்படி யுத்த காலம் இல்லாத ஒரு நாளிலே ஊருக்குள்ள படைகள் எல்லாம் வந்து இருந்தது இந்த வேலைக்காரங்க எல்லாரும் கேட்கிறேன் என்னப்பா சமாதான காலத்திலேயே ராணுவங்கள் எல்லாம் நடமாடுது என்னன்னு சொல்லி இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரா எலிசாவா அவருடைய பெயரு அவர் பிடிச்சிட்டு போறதுக்காக சீரியா தேசத்து ராஜா படைய அனுப்பி இருக்கிறார் அவளை தான் வைத்த கலெக்டர் ஜாமான் வாங்காம ஓடி ஓடி மலைக்குள்ள பிடிச்சிட்டு போறதுக்கு பெரிய படைகளா வந்து எப்படியா தப்பித்துக் கொள்ளு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறான் அவர் சிரிக்கிறாரு ஐயா தான் உண்மையை தான் கண்ணால கண்டா தான் சொல்லுறேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டே இருக்கிறான் அப்போ இவர் ஜபம் பண்ணுகிறார் ஆண்டவரே இது எனக்கு வைத்திருக்கிற பாதுகாவலை இவன் காணும்படிக்கு கண்களை திறந்து கொடுமனார் நின்று கொண்டே இருந்தது கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் மனுஷனுடைய இருதயத்திலே அது தோன்றவும் இல்லை நமக்கோ தேவந்தம் ஆவியின் அலைகளை வெளிப்படுத்தினார் புரியமான தேவஜானமே நம்மை பாதுகாப்பதற்கு எத்தனை வீரர்கள் பரலோகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் காண முடியும் அதை காணுமானால் எந்த கொம்பன்பட எடுத்து வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் பயப்படவே மாட்டோம் அவரோடு இருக்கிறது மாமிசலம் நம்மோடு கூட நம்முடைய யுத்தத்தை நடத்துவது யாரு நடத்துவா நம்முடைய தேவனாகி கருத்து வேலைக்காரன் கதறு நிற்கிறதே கண்ணு திறக்கப்பட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும் விட்டு போகாத திறந்து நமக்கு ஆக ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் இனிமேல் என்ன செய்ய போறது உணர்கின்ற உணர்வு தான் விசுவாசம் பலப்பட முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறார் நாங்கள் இறைவனோடு கூட அப்படிப்பட்ட தொடர்புகளையும் அந்த பற்ற அபியாசத்தை பெற்று கொம்பன் எழுப்பினும் நாங்கள் அதற்கு பயன்படுத்ததே கிடையாது மீட்டிங் போட்டு திட்டுகிறார்கள் காவல்துறையினர்லாம் நடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலிருந்து ரிசர்வ் போலீஸ் ஒரு லாரி வந்து நம்மை ஆலயத்தை சுற்றிலும் திப்பாக்கி கூட காவல் காக்கிறார்கள் மேல கலெக்டருக்கு போய் கொண்டிருக்கின்றது டிஎஸ்பி கலெக்டர்லாம் சேர்ந்து பேசி ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருந்த மத்திய ஒரு இன்ஸ்பெக்டர் யாருங்க நான் தான் என்ன விஷயம் உங்களுக்கு பயமா இல்லையானு சொல்லி கேட்டார் அவரு ஏன்னா அவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்களா ஏதோ நடந்துற போகுது அவ்வளவு ஆகிவிட்டது பொதுமக்கள் எல்லாம் கொந்தளித்து இந்த ஊரையே இப்பொழுது கோயில் அடிச்சு உடைச்சி எல்லாம் போறாங்க அதனால டிஎஸ்பி சொல்லி இருக்கிறார் இன்னும் ஒரு லாரி போலீஸ் அனுப்பிட்டு எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வேற யார் வீட்டையும் நாங்க உடச்சி கட்ட போகல யாருடைய எல்லையிலுமே தகராறு பண்ண போகலை எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு ஏன் சார் பயம் வருகின்றது இல்ல எல்லாமே இருக்குது அங்க எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே பயந்து நடிக்கொண்டிருக்கிறது இல்லை சார் நாங்கள் கடவுளுடைய ஆலயத்தை கட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆகினால் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் தைரியம் இருக்கின்றது நீங்கள் ஒரு லாரி நிறைய காவல்துறையில கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நன்றி பெரிய சொல்லுங்க பாதுகாப்புக்கு இவ்வளவு போதும் பயப்பட வேண்டாம் ரொம்ப சாந்தமா போயிட்டார் நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கிறது தெரியுமா இந்த வானத்தீமை உண்டாக்கிற கருத்தர் மீது நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இருக்கின்றது ஆகினால் பிரியுமாறுகளை தேவன் நம்மை நம்புகின்றவர்களுக்கு கண்கள் காண்பாது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த உலகம் எல்லாம் அழிந்து போன பிறகு விஞ்ஞானிகள் எல்லாரும் இப்பொழுது சொல்லுகிறார்கள் இந்த உலகம் அழிந்து போகும் சொல்லி ஏனென்றால் வானிலை ஆராய்ச்சிக்கு சென்ற பிறகு பூமி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதை கண்டோ இதைக் கொண்டோ கண்டுபிடித்துக் இருந்தார்கள் வானிலை ஆராய்ச்சிக்கு போன பிறகு இப்பொழுது கண்டுபிடித்து இல்லாமல் எரிந்து சாம்பலாக போகிறதே கோளங்களெல்லாம் உடைந்து எரிந்து என்பதை எல்லாம் அறிந்து ஆராய்ச்சி பணி துக்கித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து எப்படி நடக்கும் என்பது தெரியாது நமக்கு தெரியும் தெரியும் தெரியுமா இன்னொரு உலகம் உண்டாக போகிறது இன்னொரு புதிய புதிய பூமி ஆண்டோர் உண்டு போறார் என்பதை அறிந்திருக்கிறபடியால் நம்முடைய மகிழ்ச்சி அதிகமாக வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் வசம் எ சொல்லு சிரபடினால் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி என்று சொன்ன வேத வாக்கியத்தை யாராவது எடுக்கலை இயேசாக தரிசின் புஸ்தகம் அதிகாரம் சொல்லி சொல்லுங்க அறுபத்தைந்து வாசிக்கலாம் இதோ நான் புதிய வானத்தை புதிய பூமி சிருஷிக்கிறேன் முந்தினங்களின் நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்னைக்கு மகிழ்ந்து கழிகூர்ந்திருங்கள் இதோ எரிசலைமை கழிகூறுதலாகவும் அதை நான் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் நான் இருசலைமையில் கழிவுர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக மாளிகையில் சத்தமும் கூகுனமே இந்த உலகத்தில் ஐசிவான்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் எல்லாருமே எரிந்து அழிந்து சாம்பலாய் போன பிறகு ஒன்று ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டாக போறது யாருக்காக தெரியுமா புதிய எரிசலேமுக்காக இதமாக எரிசலேமை சிரிர் களிகூர் மகிழ்ந்திருங்கள் இதோ எரிசிலமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிரிச்சிக்கிறேன் என்று வேத வாக்கியம் சொல்லுகின்றோம் வேடிக்காதான் இருக்கும் என்னையா இவங்க அஞ்சாறு பேர் உட்கார்ந்துட்டு நாங்க தான் அந்த சொல்றாங்க இவங்களுக்கு தான் அந்த களிகூறுதலாம் மற்றவங்களுக்கு வேதனையா என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு போகலாம் நாம் அதை நம்புகின்றோம் நாம் அதை விசுவாசிக்கின்றோம் காடுகின்றோம்னுஷனுக்காகண்டாக்கித்திருக்கிற்களை உலகத்தாருடைய கண்கள் அதை காணவும் இல்லை காதுகள் அதை கேட்கவும் இல்லை அறிந்திருந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேடிவர்கள் வந்திருக்க முடியும் நான் அருமையான தேவஜானமே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை அடைந்து கொள்வதற்கு நம்பிக்கை அதிகமாக பெருகட்டும் அதிகமாக கவலைப்படாதுங்க எத்தனை கோடி செல்வம் எல்லாம் சுட்டரித்து சாம்பலாக போக போகின்றது இந்த பூமி வெந்தூரிக்கு சாம்பலாகி போகும் என்று பக்தர்கள் அர்ப்பாடி இருக்கிறாங்க பிள்ளையா பணத்தை சேத்து வைக்கணும் தங்க வாங்கி வைக்கணும் வீட்டு நிறைய செல்வத்தை வைக்கணும் சொத்தை வாங்கி போகணும் எல்லா ஏரியா போகுது நீ உண்டு கண்கள் இல்லை காதுகள்ம் அழியும் என்று அப்பவே அன்றும் தெரியும் அப்படி ஏன்னா நம்ம நம்பி இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டு கொண்டு போகிறாரா அண்மையில் விஞ்ஞானிகள் எப்படி ஒரு பூமியை கண்டுபிடித்ததாக பத்திரிகைகளை செய்து வந்திருக்கின்றது எதற்காக அந்த பூமி உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் ஆகையால் அருமையாது தேவஜானமே இவர்கள் நாம் தேவன் நம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடி ஆண்டவருக்கு நாம் அதிகமாய் சோத்திரம் செலுத்துவோமாக ஒன்றே பேந்திருந்த அதிகாரம் நாலாவது பேதர் எழுதுவதை வாசிப்போம் ஆமா நாம் இப்ப அந்த அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் தெரியுமா மறுபடியும் கடவுள் என்று அறிந்திருக்கிற அறிவோடு கூட இருக்கவில்லை சடங்காச்சாரத்துக்காக ஞானசாரம் பெற்று இருக்கின்ற பெற்று மறுசூத்தா பெற்றாய்விட்டது என்று ஏமாற்றமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் இருக்கவில்லை அது உறுதிப்பூசல் உள்ள சடங்குக்குள்ளே நாம் கடந்து செல்லவில்லை மறுபடியும் பறந்திருக்கின்றோம் உலகத்தில் எந்த மதத்திலும் அதிகமாக வேண்டும் அவர் ஏசுகிறது மறைத்து எழுதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இறக்கத்தின்படி நம்மடியும் ஜென்பித்தார் அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தான் அந்த நம்பிக்கை உண்டாகின்றது மேல் அவ்வளவு நம்பிக்கை யார் ஒரு பெரிய பணக்காரருக்கு பிறந்த பிள்ளைக்கு நம்பிக்கை உண்டு அப்பா பிள்ளைக்கு சுதந்திரத்துக்கு எல்லாம் மாற போகின்றோம் இந்த பூமியெல்லாம் எரிந்து சிரமலாக போன பிறகு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தில் நாம் பங்கு பெற போகிறோம் என்கிற நமக்கு வரும்படியாக நம்மை மறுபடியும் ஆவியினாலும் என்பதை அறிவித்துக் கொள்ளும் ஞான சிலவன் ஏன் கொடுக்க வேண்டும் என்று இன்னும் தெரியாம இருக்கிற பந்த கோசுகாரை நாம் காடுகிற சும்மா முக்கி விடுவாங்க பேய் போகும் அப்படின்னு சொல்லி பேய் போறதுக்காக முக்கிறது அல்ல மறுபடியும் பிறப்பிக்கப்படுறதுக்காக பழைய ஜென்மத்திற்கு மனுஷனை மறித்து அடக்கம் வைத்து புதிய ஜென்மமாக மாற்றிவிடுவதற்காக ஞானம் கொடுக்கிறோம் மூலமாக மறு ஜென்மம் அடைந்து இருக்கிற நாம் எல்லாரும் பங்கடையப் போகிறோம் என்று சொல்கின்றது அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பெருகிக் கொண்டிருக்கின்றது சொந்த பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் என்கிற உணர்வுகள் நம்முடைய உள்ளங்களை அதிகமாக நிரப்ப வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்து வளர்ப்பு பிள்ளைகள் இருக்கலாம் தத்தடுத்த பிள்ளைகள் இருக்கலாம் அது வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறது கிடையாது சாப்பாடு கிடைக்கும் பணம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அந்த எஜமானுடைய செல்வத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது போல நாம் எல்லாரும் மறுபடியும் பறந்து ஆண்டனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம் அதை குறித்த விதமாக யாக்கு ஒன்னா அதிகாரம் பதினெட்டு யாக்குபு செல்லும்போது அவரும் அதை தெளிவாக சொல்லுகின்றார் அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிறுச்சைகளில் முதற் பலனாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய நம்மை சத்தியவசனத்தினாலே மறுபடியும் ஜெனித்தார் எழுதுகின்றார் முதற் பலன்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதெல்லாம் முந்தி பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கை அதிகமாக பெருகட்டும் பெரிய நாம் பேசுகின்ற வார்த்தைகள் சிந்திக்கிற சிந்தனைகள் யோசிக்கிற யோசனை எல்லாம் இரவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையாகவே இருக்கின்றது மாறுறாண்டுகளை பேசாதபடி மாறுறாண்டுகளை சிந்திக்காதபடிக்கு அவருடைய பிள்ளையாக நான் அவருடைய ஜீவன் எனக்கு தந்திருக்கிறபடி நாள் அவருடைய எல்லா சுதந்திரத்துக்கு நான் பங்காளியாக இருக்க போகிறேன் ஆகினால் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை பெறுகின்ற உலகத்திலே கொஞ்ச நாட்கள் வறுமையிலே வியாதியிலே துன்பத்திலும் கஷ்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கலாம் அதை குறித்து கலங்காது அடைய போகிற ஆனந்த பாக்கியத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று பேரறி விதமாக சொல்லுகின்றார் ஒன்று பேரில் ஒன்னாம் அதிகாரம் ஐந்து பாருவசன்களை வாசிக்கலாம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் அழிஞ்சு போகும் பேங்க்ல பேங்க்ல வெளிநாட்டுல முந்தைய நாட்கள்ல இந்த நாட்டு பேங்க் தீவால ஆகிடுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பேங்க்ல கொண்டு போய் அரசியல் தலைவரம் போட்டாங்க இப்ப முதல்ல வெளிநாட்டு பேங்க் தான் தீவால ஆகி போயிட்டு இருக்குது ஆனால் இது உலகத்தில் எங்க சேமிச்சு வச்சாலும் எல்லாம் தீவால ஆகி போட போகின்றது நம்முடைய சுதந்திரம் எங்க இருக்கிறதா பரலோகத்தில் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயுத்தமாக்கப்பட்டிருக்கிற எதுல சந்தோஷப்படுறோமா நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷம் நம்ம அநேகருக்கு அந்த எண்ணம் வரல இந்த ஊர்ல வீடு இல்லையே வாசல் இல்லையே சொத்து இல்லையே சுகம் இல்லையே மற்றவர்களை போல உயர்ந்த படிப்பில் இப்படிப்பட்ட கவலைதான வெற்றிவிடுங்கள் அழைத்து கொண்டு போதற்கு ஆண்டவர் எப்பொழுது வரப்போகிறார் எண்ணத்தோடு கூட நாம் காத்திருப்போமாக அந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை இந்த சோதனைகள் துக்கத்திலே சோர்ந்து புகாதபடி நம்பிக்கை இழந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் சோதனை தானோ அறுத்தந்தானோ வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் தானோ என்று சொல்லி எண்ணிவிடாதபடி என் மீட்பரை நான் பார்க்க வேண்டும் பார்க்கின்ற நாளிலே எல்லாமே மாறிவிடும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியன் அவர் சொல்கிறார் பிரியமான தேவச்சனேர் எந்த பாவமும் அவ்வளவு பெரிய முடியுமானால் நமக்கு வந்து கொஞ்ச காலம் பாட நம்பிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்பு நிலைநிறுத்தது போல தேவச்சானங்கள் பாடுகளிலே கொண்டி புகாதபடி நம்பிக்கை பெருகட்டு மகிழ்ச்சியான எனக்காக பரலோகத்திலேயே சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார் பரலோகத்தில் இல்லாத சுதந்திரத்துக்கு நான் சொந்தக்காரனாக மாறியிருக்கிறேன் அதை அடைந்து கொள்ளு என்கிற நம்பிக்கையில் யார் கேட்டாலும் சரி தரித்திரத்தை கண்டு பரியாசப்படினாலும் சரி பகடி சரி ஏளனமாக நம்மை மோசமாக தூசித்தாலும் சரி நம்முடைய நாங்கள் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில உறவினர்கள் ஊர்ஜனங்கள் அறிமுகமானவர்கள் எல்லாருமே பரிகாசப்படினார் என்னப்பா இப்படி வாழ்க்கை எவ்வளவு நல்ல ஒரு ஜாப்பெல்லாம் விட்டுட்டு ஜாப்பல் இருந்து கொண்டே கடவுளுக்கு மேல செய்யலாம் தானே இப்படி இருந்த எளிய வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இது நன்றாக இருக்கிறதா கூட பலர் எழந்து முடினார்கள் எங்களுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது தெரியுமாதரோடு கூட எப்பொழுது உறவாடி கொண்டே இருக்கிறோம் அப்பொழுது கால்நடையாக பழமை நாகர் வள்ளியூர் நாகர் கோயில் கால்நடையாக வந்திருக்கிறோம் கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறோம் அங்கிருந்து பல இடங்களில் கால்நடையாக போய் ஊழியர்கள் கால்நடையாக போங்கள் வாகனங்களை தருவீர்கள் விமானத்திலே செல்வீர்கள் என்னெல்லாம் வார்த்தைகள் தரவேறிக்கொண்டேன் கொஞ்ச காலம் பாட அறிவிப்பீர்கள் அதனால் இவ்வளவு பெரிய சுதந்திரங்கள் பரலோகத்தில் வைத்திருக்கிறது அதனால சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனாலும் துக்கப்பட வேண்டியவர்கள் அவசியமாக இருக்கிறபடினால் கொஞ்ச காலம் சுத்துக்கப்படுவில் என்று தேவ ஜனங்கள் வியாதிகள் கடன் தொலைகள் இல்லாமல் கவலைப்படாதபடி நம்ம இருக்கின்றோம் பிறப்பிக்கப்பட்டுவிட்டோம் இயேசுநாதர் கொடுக்கிற இல்லா சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கிடைக்க போகிறது பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளுமே தேவையரும் கிறிஸ்து உடனும் சுதந்திரமா என்று சொல்லி பகல போசியிருக்கிறது போல எவ்வளவு அதிகாரங்கள் மதிப்புகள் இருக்கின்றதோ அவங்க நமக்கும் சமமாக தரப்பட நம்ம நாட்டில் அதிகமா கொடுப்பாங்க அடுத்த புயலுக்கு கொஞ்சம் அக்கப்படுத்தவனுக்கு ஒன்றுமே இருக்காது இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கொடுத்து அநேக பிள்ளைகளை கண்ணீர் வெடிக்க வைத்து இப்படித்தான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி செய்யவில்லை போலே லுயா நம்முடைய உள்ளங்களில் நிறப்பட்டு வாசிக்கின்ற பொழுது யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ளே இருந்த உலகத்தை விட்டு பரலகத்துக்கு போகும் பொழுது நம்மை பின்பற்றி வந்து சீசர்களுக்கு அன்பான ஆறுதல் சொன்ன வார்த்தைகளை அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இல்லாதிருந்தால் சொல்லி இருப்பேன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போக ஆயத்தம் பண்ண போகிறேன் போய் உங்களுக்காக பின்புற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி சேர்த்துக் கொள்வேன் சேர்த்துக் கொள்வேன் எங்க சேர்த்துட்டு போறாரு தெரியுமா அங்க ஒரு குடோர்ல கொண்டு அடைச்சு போடுறதுக்காக இல்ல வெளிநாட்டு வேலை வேணும்னு நிறைய பேர் ஆசையோடு போவாங்க அங்க பேக்டில ஒரு குடோர்ல அடைச்சு போடுறான் இருக்காது ஒண்ணு இருக்காது சுடுகாட்டுல இட மாதிரி ஐயோ தெரியாம வந்துட்டா எப்ப ஊருக்கு போலான் விசா கூட வேண்டாம் அடிச்சுட்டு ஓடி கூட்ட அப்படி அடைச்சு போட்டது அவர் பிதாவினுடைய மனது பாசத்தில் அங்கே அந்த இடத்துல நம்ம உட்கார் வைப்பதற்காக பெரியமான தேவச்சரவு எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை தெரியுமா கொலோசிர் போட அதிகாரம் ஒன்னு வருஷத்துல பவுலி அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அதுவாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவ கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயம் என்ன தெரியுமா சடங்குக்காக போய் மூங்கிட்டு வர்றதில்லை பாவத்துக்கு மறித்து அடக்கம் எண்ணப்பட்டு கிறிஸ்துவ உயிர்த்தழுகின்ற ஒரு அனுபவம் ஞானசாலத்தில் கிடைக்கின்றன நான் திருச்சி மின் பிள்ளைகளை கொடுக்கிறோடு உண்மையாக இருக்குமானால் மீனான பூமியில் உள்ளவை அல்லாண் நாடுங்கள் சுதந்திரங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கப்படுவீர்கள் ஆண்டு விட்டு நாம் விலகி போகாது இருப்பதற்காக கடைசி நிமிஷ வரிலும் இரவனோடு இணைந்து வாழ்வதற்காக அந்த பாதையிலே கற்று நடத்தி கொண்டிருக்கிறபடினால் கவலைப்படாத அது சீக்கிரத்தில் நீக்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமை கொடுக்கும் ஆகினால் பிரியமானவர்களே அமிதமான பரலோகத்திலே நான் உங்கள் இறுதியும் கலங்காமல் பயன்படாமல் இருப்பதாக திராவிட வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு உங்களுக்காக ஒரு ஆயத்தப்பட போகிறேன் ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்துக் கொண்டு போவேன் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த நாள் நடக்குமானால் வாழ்க்கைகளேந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் தைரியமா பதில் சொல்லுங்க என்னம்மாடு மாறல வாழ்க்கையில கஷ்டம் தேரல என்ன கோயிலுக்கு போய் என்ன கிடைச்சுன்னு கேட்டா என்ன சொல்லு தெரியுமா தம்பி இங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்காக அறிவித்துக்கொண்டே ஒரு புற ஜாதியில் உள்ள ஒருவர் ஒரு பணக்காரர் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து இயேசு அதன் என்ன கொடுத்தார் கேட்டா பதிலே சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் நம்மளோட பணக்காரா இருக்கிறப்பா பெரிய அந்த ரொம்ப உயர்ந்திருக்க காடுல வந்திருக்கிறான் பெரிய மனுக்கார்கள் எல்லாமே இருக்கிறது நாம் நாம இயேசுநாதர் எனக்கு ஏழனமாக செல்வார்களை தவிர நாம் எதற்கு தெரியுமா அந்த சுதந்திரத்திலமை பங்கடைய செய்ய வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டு முதல வசனத்து வாசிக்கின்ற பொழுது அந்த நகரம் இயேசுநாதர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற நகரம் ஒப்பான சுத்த பொது நகரத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிலக்கல் இரண்டாவது இந்திரநிலம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் அதில் மதிலில் வச்சரங்கால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பழிங்கக்கூப்பான சுத்த பொண்ணாக இருந்தது நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்திரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் மசிபார வச்சிரக்கல் இரண்டாவது இந்திரநீழம் மூன்றாவது சந்திரகாந்தர் நாலாவது கோமியரகம் ஐந்தாவது கோமியதகம் ஏழாவது எட்டாவது படிகப்பச்சை புஷ்பராக ஒன்பதாவது புஷ்பராக சுனீரம் சுகந்தீவைகளே முத்துக்கள் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது நரத்தின் மீது தெளிவுள்ள பழிக்கு போற சுத்த பொண்ணா இருந்தது தங்கத்தினால ஒரு மாளிகை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் கொஞ்சம் விடமாட்டங்க சிலருக்கு வெற்றி தெரியுமா பெரிய ஒரு மாளிகை பெரிய மேன்மையான இடம் ஒரே முடி உயர் எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க அது எவ்வளவு கோடி முத்து கொடுத்தால் முத்து முடியாது அப்படிப்பட்ட பனிரெண்டு வாசல்கள் ஒரு பகிமியான நகரம் வீதியெல்லாம் தெளிவான சுத்த பொண்ணாக வைரங்களும் வைடீரியங்களும் அந்த சுதந்திர பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுகிறீர்கள் அநேக தேர்வு பிள்ளைகள் தரிசனத்தினை கண்டு கண்டு கணிபூர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என் உள்ள தேவன்பால் பொங்கி வழிகிறதே என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்கள் பாடி பரவசம் அடைகிறார் வீட்டில் தடுத்து கஞ்சி கொண்டு இல்ல சாப்பாடு இல்ல நோய் இல்லதான் எனக்காக பல்லவத்தில் பெரிய ஆசிர்வாதத்தை அருமையான தேவ ஜனமே நம்முடைய நம்பிக்கு இதுவாக இருக்கட்டும் இவ்வளவு பெரிய ஆசிர்வாதங்கள் வைத்திருக்கிறபடியால் நினைத்து குராய்ந்து கொள்கிற மக்களை போல காணப்படாதபடி இல்லாமலை குறித்து மற்ற இடத்தில் போய் இடங்களை பேசிக் கொண்டிருக்காட்சிகளை மக்களை போல காணப்படாத நம்பிக்கையாக இருப்பேன் அப்படி என்னப்பா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால் அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்னை மறுபடியும் எழுதப்பட்டிருக்கின்றது என்னை அழைத்துக் கொண்டு போகிறார் பிறகு ஓடி போயிருக்கோ அல்வியா நாங்கள் அங்கே அவர்களோடு வாழப் போகிறோம் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தை பெருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் அப்போ சுலாகி ஒரு பவுல் பெரிய கப்பல் வியாபாரியினுடைய மகன் கமாலியனுடைய பாதத்தில் வேத பிரமாணத்தை அதிகாரியாக இருந்து காரியம் எல்லாம் அழித்துக் கொள்வதற்கான அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் இயேசுதான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அறிந்து கொண்ட பிறகு அவரை முகமுகமாக தரிசித்த பிறகு அவரை மூன்றாவானவரைக்கு அவர் எடுத்துக்கொண்டு அவர்களோடு கற்றுக்கொண்ட பிறகு அவருக்காக வாழ்க்கை அப்படியே அர்ப்பணம் செய்துவிட்டார் எந்த மதத்திற்காக தீவிரம் காட்டினாரோ அந்த மதவாதிகளை அடித்து அந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிரச்சாரப்படுத்துகிறான் நம்முடைய மதத்துக்கு வருதமாக பேசுகிறான் சொல்லி எடி பொய்க் குற்றம் சாட்டி அவர் காவலில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டார்கள் சிறச்சாலைக்குள் இருந்த போதிலும் எழுதி தேவஜனங்களை தட்டியளிப்பிக்கொண்டே இருந்தார் உலக நாடுகளுக்கு எல்லாம் செல்ல போகின்றது உலகத்தில் படிக்க போகிறார்கள் அடிக்கடி ஆராய்ச்சி வேண்டும் அந்த மனுஷனுக்கு மறுபடியும் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் அப்படி அவர் விடுதலை ஆக்கியிருந்தால் இந்த புதிய ஏற்பாடு புத்தகம் நமக்கு பூர்ணமாக கிடைத்திருக்க மாட்டார் அவர் பிரசகம் தெரியாது அவர் எழுதின நிறுவங்கள் புத்தகமாக வந்திருக்கின்றது அதுவே திருச்சபை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது அவர் ஆயிரத்தி முன்னூறுக்கு பிறகுதான் அவைகள் வெளியே வந்தது புத்தகமானது உலக நாடுகளுக்கு எல்லாம் அந்த வார்த்தைகள் சென்று கொண்டே யாரும் அதை தடை செய்ய முடியாது அரபு நாடுகளுக்குள்ள வேத புத்தகம் செல்லக்கூடாது இருக்கின்றது அங்குள்ள பக்தர்கள் என்ன பண்ணுறது தெரியுமா பெரிய பாலிதின் பைக்குள்ள போட்டு பாகத்தில் சென்று கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட நெருக்கத்திலே விலங்கிருந்து விடுதலை பெற தவித்துக் கொண்டிருந்த மனுஷன் உன்னை சரியான உணவின்றி உனக்கு சரியான உடையின்றி உறங்குவதற்கு சரியான சலமின்றி குண்டு தங்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்லுகின்றார் எனக்காக இந்த ஆசீர்வாதம் எனக்கு இப்படி பெரிய வாழ்க்கையா என்று சொல்லி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவர் முறையிடுகின்றார் வாசிக்கலாம் திமுக எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை மாத்திர வாசிக்கலாம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஒட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை கலந்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதியாகிய நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தன் நாளில் எனக்கு தந்தார் எனக்கு மாத்திரமல்ல அடி பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்திடுவார் நாம எது விரும்புறது தெரியுமா அப்படி பிரசன்னு எழுதவில்லை ரோம ராயனிடத்தின் ஒரு கடிதம் வந்துவிட்டது நாளைக்கு இத்தனை மணிக்கு பவுலுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று கடிதம் வந்துவிட்டது அந்த கடிதத்தை வாங்கி வைத்துவிட்டு இந்த நிருபத்தை எழுதுகின்றார் இப்பொழுதே பானபலியாக மார்க்கப்பட்டு போகிறேன் சாட்சியாக மறிக்கப் போகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ நிந்தைகள் அடிகள் உதைகள் வந்த போதிலும் அன்பு விட்டு அவைகள் என்னை பிரிக்கவில்லை அகினால் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக நீதின்கீடு வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகி கருத்துறது எனக்கு தந்திருவார் பிரியமான தேவ ஜனமே நம் எல்லாருக்கும் இந்த உலகத்தை ஆளுமை செய்வதற்கான ஆளுநர்களாக ராஜாக்களாக மாறுவதற்கு அந்த கிரீடம் வங்கி ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் தேவனுக்காக துன்பங்களையும் துயரங்களையும் வறுமைகளையும் பசிகளையும் பட்டினிகளையும் சைத்துக் வாழ்ந்து கடந்து செல்வதற்கு இரவின் மீது உள்ள நம்பிக்கை கொண்டே போகாது இருக்கட்டும் நம்பிக்கையாக இருக்கிற மக்கள் இவ்விதமாகவே சொல்லிக் கொண்டிருப்போம் அதிகாரம் ஏழாவது மறுபடி வாசிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரிமையால் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணவர்களை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறது உஷ்ணவர்களை காணாமல் இலை பச்சிதையா பச்சையாயிருக்கிறது வருத்தம் தப்பாமல் கனை கொடுக்கிறதுமான மரத்தை போலிருக்கும் வருஷத்திலும் வருத்தமன்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போலிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்வு நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தார் பகைத்தவர்களும் பரிஹாசம் கூட கண்டு ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்வு நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறபடினால் கருத்தரமையின் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான் என்று எழுதியிருக்கின்றது போல எந்த சூழல் நம்பிக்கையிலும் குண்டிப்புகாதிருப்போம் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு பகைமைகளும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறது அன்னாலும் காத்துக்கொள்ளவர் வல்லவராயிருக்கிறார் நிச்சயத்திருக்கிறேன் என்று பக்கம் சொன்னது போல அது நிச்சயம் நம்பிக்கையின் முடிவு உள்ளத்தில் எறப்பட்டு கருத்து வரப்போகிறார் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக